ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் அந்த ஹோம்பனின் அன்னத்தை தொட்டுன்று சொல்லக்கூடியதான மந்திரங்களை பார்த்துன்னு வரும் அதற்கு அன்னாபிமரிசன மந்திரம்னு பெயர் நம்முடைய சாஸ்திரங்களில் ரெண்டு விதமாக சொல்லியிருப்பா அதாவது அனுமந்திரனம்னு சிலது அபிமரிசனம்னு சிலது அதாவது அபிமரிசனம்னா அன்னத்தை கை நாள் தொட்டுண்டு சொல்லக்கூடியதற்கு அபிமரிசனம்னு பெயர் அனுமந்திரணம் அப்படின்னா கண்ணினால் பார்த்துண்டு சொல்லக்கூடிய மந்திரம் இங்கே அபிமரிசனம்னு சொல்லியிருக்க அனுமந்திரனம்னு சிலது சில இடங்களில் வரும் இந்த இடத்துல அபிமரிசனம் அப்படின்னா தொட்டுண்டு சொல்லூடிய மந்திரம் அதற்கு அபிமரிசன மந்திரம்னு பெயர் நாம் ஹோமம் பண்ணுற பொழுது தகப்பனாருக்கு தகப்பனாருடைய தகப்பனாருக்கு தகப்பனாருடைய அவருடைய தகப்பனாருக்குன்னு மூன்று பேர்களுக்கு ஹோமம் பண்ணினதுனால அந்த மூன்று பேர்களையும் இந்த அபிமரிசன மந்திரம் பிரார்த்திக்கிறது முதல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் அதே போல் தான் ரெண்டாவது மந்திரமும் பிரார்த்திக்கிறது அந்த மந்திரம் சொல்கிற பொழுது வாயுச்சாந்தரிக் சஞ்சா இந்த அன்னமானது உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கணும் தட்டில் கொஞ்சமாக வச்சுருக்கேன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த அன்னம் இருக்குது எது மாதிரின்னா வாயு காத்து காற்று அலர்ந்துட முடியுமா இந்த அளவு காத்திருக்குன்னு அழக்க முடியாது அதே போல் அந்தரிக்ஷத்தையும் அளக்க முடியாது அந்தரீக்ஷம்னா பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் உள்ள பிரதேசத்துக்கு அந்தரிக்ஷம்னு பெயர் அது எப்படி அளக்க முடியாதோ அதுபோல் இந்த அன்னம் அளவற்றது சமிருத்தியாக இருக்கக்கூடியது இந்த அன்னத்தை பிதாமகரான நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா சாமானித்தே மஹிமா சாமவேத சாமவேதம் எவ்வளோ மந்திரங்களை சொல்கிறது சாமவேதம் எந்த அளவுக்கு ஒரு மகிமா பெருமையை சொல்கிறதோ அந்த அளவுக்கு பெருமை உடையவர் நீங்கள் அப்படின்னு ரெண்டாவது மந்திரம் அதே போல் மூணாவது மந்திரம் பிரபிதாமகர் தகப்பனாருடைய தாத்தாவை உத்தேசித்து அந்த மந்திரம் சொல்கிற பொழுது ஆதித்ய்சத்தியோஷ ஆதித்யான்னா சூரியனுடைய வரக்கூடிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்திற்கு அளவுண்டா எல்லாம் சூரியன்னு உதயமாச்சுன்னா வெளிச்சம் இல்லாத இடமே கிடையாது அப்படி அந் அதை எப்படி அளக்க முடியாதோ ஆகாசத்தை எப்படி அளக்க முடியாதோ அதுபோல் சமர்த்தியாக உள்ளது இந்த அண்ணம் அப்படின்னு மூன்றாவது மந்திரம் பிரார்த்திக்கிறது அவர்களுடைய பெருமையை சொல்கிற பொழுது எஜோகும்ஷிதே மகிமா யஜுர்வேதந்தான் உங்களுக்கு மகிமா பெருமை யஜுர்வேதத்தில் எவ்வளோ பெருமைகள் சொல்லப்படுறதோ அவ்வளோ பெருமை உங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் மகிமா அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஒரு நிலை மகிமா அப்படின்னு சாஸ்திரங்களில் பெயர் தகப்பனார சொல்கிற பொழுது ரிச்சஸ்தே மகிமா ருக்வேதம்தான் உங்களுக்கு மகிமா சாமவேதம்தான் உங்களுக்கு மகிமா யஜுர்வேதம்தான் உங்களுக்கு மகிமா அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அப்படி இந்த அன்னாபிமரிசன மந்திரம்னு பெயர் இது ஸ்ராத்தங்கள்ல ஸ்ராத்தத்தில் மாத்திரம்தான் சொல்லப்படுறது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா அந்த பிதற்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது பித்தர்களுக்கு ஒன்றும் ரெண்டாவது பித்திருக்கள்லாம் தேவதைகள் பித்தற்கள் குழந்தைகள் மாதிரி குழந்தைகள்லாம் குழந்தைகளுக்கு ஒரு தட்டில் பக்ஷணமோ ஏதாவது போட்டு கொடுத்தால் சாப்பிட்டுட்டே இருக்கும் கீழே விழும் பட்சணங்கள் கீழே விழுந்தால் அந்த கீழே விழுந்ததை எடுத்து குழந்தைகளை சாப்பிட்டு இருக்கும் தட்டில் இவ்வளோ இருக்க பார்க்காது அந்த கீழே விழுந்ததை பொறுக்க அந்த குழந்தைகள் சாப்பிடும் அதுபோல் தான் தேவதைகள் பித்திருக்கள் இவர்தான் ஆகையினாலே நாம் எடுத்து அக்னியில் ஹோமம் பண்ணினோம் கொஞ்சம் கீழே சிந்தித்து அதெல்லாம் பார்த்து இவர்கள் இவ்வளவு தானான்னு நினைக்க போகிறாளே அப்படிங்கிறதுனாலே இவ்வளவுதானே நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு நாம் பித்தர்களுக்கு காண்பிக்கக்கூடியதான அனுஷ்டானம் இது அதனால பித்திருக்கள் சந்தோஷப்படுறா அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பெருமை பிறகு அதிலிருந்து அன்னத்தை இடத்துன்னு போய் பித்திருஸ்தானத்தில் தகப்பனாருக்குன்னு வரிக்கப்பட்ட பிராமணருடைய இலையில் அந்த அன்னத்தை வைக்கிறது அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்க ஏன்னா சிராதத்திலே மூன்று பிரதானம்னு பார்த்தோம் அக்னோகரணம் பிராமண போஜனம் பிண்டப்பிரதானம் இந்த ஹோமம் பண்ணின அன்னம் இருக்கே இந்த அன்னம் பிராமண போஜனத்திலேயும் சேரணும் பிண்டப்பிரதானத்திலேயும் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் அந்த ஹுதசேஷம் ஹோமம் பண்ணின சேஷத்தை என்ன பண்ணணும் மூன்றாக பிரிக்கணும் பிரித்து மூணில் ஒரு பங்கை எடுத்து அது பிராமணருடைய இலையில் வைக்கிறது பித்திருஸ்தானத்தில் உள்ள இலையில் வைக்கிறது அந்த ரெண்டாவது பாகத்தை பிண்டப்பிரதானம் பண்ணுற பொழுது அந்த பிண்டத்தோடு சேர்த்துக்கணும் ரெண்டாவது பாகத்தை மூன்றாவது பாகத்தை என்ன பண்ணணும் அந்த பிண்டப்பிரதானம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிண்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் அந்த அன்னத்தை அப்படி விநியோகம் அந்த அன்னத்துக்கு இது மூன்றுக்கும் சம்பந்தத்தை சொல்கிறது இந்த அன்னம் ஆகினாலே தான் மூன்று பிரதானங்கள்லேயும் இந்த அன்னம் தொடர்ந்து வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வேறு எதுக்கும் இந்த ஹோமம் பண்ணின அன்னத்தை உபயோகப்படுத்தக்கூடாது இது மூன்றுக்கும் உபயோகப்படுத்தி முடிச்சுடணும் பிறகு இந்த விக்கிரம் அந்த இலைக்கு முன்னாடி போடுறது அதிலெல்லாம் இந்த அன்னம் சேரப்படாது அதற்கு தனியாக அன்னம் வச்சுக்கணும் வேறு எதுலேயுமே இந்த அன்னம் சேரப்படாது இது மூன்றில் மாத்திரம்தான் இந்த ஹோமம் பண்ணின அன்னம் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அன்னத்தை இலையில் வச்சாச்சுன்னா அதற்கப்புறம் தனியாக அன்னம் வைக்கப்படாது இலையில் அப்படி ஒரு ஆச்சாரம் இருக்குது ஒரு சிலருடைய சிலர் பேருடைய அபிப்பிராயம் என்னென்னா இந்த அன்னத்தை இலையில் கொண்டு போய் வச்சுட்றது வச்சுட்டு பிறகு பாயசம் பக்ஷணம் அவைகளை வச்சு காயத்ரி சொல்லி அன்னத்தை புரோக்ஷனம் பண்ணுறது பிறகு பாக்கி அனைத்தும் பரமாறுறது பிறகு அன்னம் வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இந்த அன்னத்தை வச்சுட்டு இந்த அன்னத்துக்கு இந்த அன்னத்தை இலையில் வச்சுட்டு காயத்ரி சொல்லி புரோக்ஷனம் பண்ணிடுறது பிறகு சாப்பிடும் பொழுது தனியாக அன்னம் பரமாடுறது அப்படின்னு ஒரு சாராருடைய வழக்கத்தில் இருக்குது அப்படி நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியில் அதை செய்யணும் இவைகளெல்லாம் ஒவ்வொன்றிலையும் ரகசியம் இருக்குது காரணங்கள் இருக்குது இது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தை பார்த்து நாம் அதனால தான் இது இப்படி பண்ணுறோமா ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே இது தவறு இப்படி நடக்கிறது தப்புன்னு நாம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதெல்லாம் ரொம்ப பரிசீலனம் பண்ணி பார்க்கணும் மாற்றுறது ரொம்ப சுலபம் ஆனால் நம் முன்னோர்கள் போட்டு கொடுத்த வழியில் போகிறது ரொம்ப கஷ்டம் அதை வழியில் அப்படியே போகணும் அதை மாற்றுறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணணும் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இதை நமக்கு இந்த மந்திரங்கள் நம்முடைய ரிஷிகள் புராணங்கள் இவைகள்லாம் விரிவாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தோடு அடுத்து உபன்யாசத்தில் பார்ப்போம்